தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக் ரிஷபி ஹாஸ்தி தேஹாஸ்தி நகாபாரதத்தில் நாம் அறிய வேண்டிய அனைத்து தர்மங்களும் கூறப்பட்டுள்ளவனாம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அறம் பொருள் இன்பம் தமிழில் கூறுகிறோம் இப்படி ஒருத்தொருத்தர் வாயிலாக அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் வீட்டையும் வேதவியாசர் உரைத்துக் கொண்டு வருகிறார் திருத்தராஷ்டிரனுக்கு செய்யும் உபதேசங்களை நாம் பார்த்து வருகிறோம் ஆரெல்லாம் புத்திசாலி ஆர் உயர்ந்தவன் சாமர்த்தியக்காரன் பண்டிதன் என்பதையெல்லாம் கீழ பார்த்தோம் இப்ப நாம் மூடன் யார் யார் முட்டாள் முட்டால் எப்படி இருப்பாங்கிறது விலகி இருக்க முயற்சிக்க வேணும் அதற்காகத்தான் நாம் இந்த இலக்கணங்களையே பார்த்து வருகிறோம் பார்க்க வேண்டியது ரொம்ப அழகான ஒரு அடையாளம் சொல்லுகிறார் இவர்களெல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் சம்சாரயதி கிருத்தியானி சர்வத்திர விசிகிச்சே சிறம் கரோதி சமூக பரத ரிஷப பரதகுலத்தில் உதித்த சிறந்தவனான திருத்தராட்டனே இப்ப நான் சொல்லப்போற அடையாளத்தின்படி இருக்காதே அவன் முட்டாள்னு பேரெடுத்திருக்கிறான் யாரெனில் சம்சாரயதி கிருத்தியானி தன்னுடைய செயல்களை எல்லாம் யார் வீணாக்குகிறானோ அவன் முட்டாள் நாம் செய்யும் ஓரோரு செயலும் பயன் இருக்க வேண்டும் செயல்களை வீணாக்கக்கூடாது புழுகையும் வீணாக்குவது கூடாது நமக்கு கிடைத்திருக்கிற ஆயுள் குறைவான ஆயுள் நாம் உன்ன அந்த காலத்தில் கிருத்த யுகத்திலோ தேதாயுகத்திலோ அவரவர்கள் நாற்பதனாயிரம் வருடங்கள் அறுபதனாயிரம் வருடங்கள் வாழ்ந்தார்கள் அத்துணை ஆயுள் நமக்கு இப்போது இல்லை வயசோ எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ அதற்குள் நம்முடைய செயல்களை ஒரு நாளும் வீணாக்குவது கூடாது செயல்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் கண்டிப்பா ஒரு இலக்க நோக்கித்தான் நம் செயல்கள் இருக்க வேண்டும் விரயம் பண்ணுவது கூடாது இது முதல்ல சொல்றான் சம்சாரயதி கிருத்தியானி சர்வத்திர விசிகித் சர்வத்திர எல்லாவிடத்திலும் யாரை பார்த்தாலும் விசிகிச்சை சந்தேகத்தோடையே பார்க்கிறான் எதிலும் உறுதி இல்லை நம்பிக்கையோடு முன்னேற முடியவில்லை எகை கண்டாலும் ஐயம் இது இருக்குமா சரியார்பர்களா ஏமாத்திடுவர்களா என்று பலமுறை சிந்திக்கிறான் ஆனால் சிந்தித்த பிற்பாடும் முடிவெடுக்காமல் செயலாற்றும் போதும் கொண்டே இருக்கிறான் அவனும் முற்றாலே அடுத்து சிரம் கரோட்டி கிப்பிரார்த்தே ஒரு செயலை ஷடக்கென முடித்துவிட வேண்டுமோ அந்த செயலுக்கு காலங்கெடுத்துகிறான் அப்படி இருந்தாலும் முட்டாள்தான் இன்ன செயலுக்கு இன்ன காலம்ங்கிறது உண்டு அது தள்ளுபடுத்து நேரம் கடந்ததுன்னாலே ஆரிய கஞ்சி பழம் கஞ்சின்னு சொல்லவில்லையா அப்ப அதில் ஆருக்கும் திருப்தி ஏற்படாது அப்ப ஷடக்கென முடிக்க வேண்டிய செயலுக்கு நேரம் கடத்தினால் அவனும் உட்டாள் தான் எவ்வளவு அழகான மூணு கருத்துக்கள் இதை நம்முடைய நித்தியப்படி வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் பயன்படும் அதுலேயும் முதல்ல சொல்லிக்கிறதுக்கே நம் செயல்களை வீணாக்குவது கூடாது ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு பயன் இருக்க வேணும் என வடமொழி வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பிரயோஜனம் அது அனுதிஷ மந்தோபின பிரவர்த்ததே ஒரு பிரயோஜனம் ஒரு அப்செக்டிவ் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அதை எதிர்பார்க்காமல் யாரும் ஒரு செயலிலும் இறங்கவே மாட்டார்கள் நம்ம கடற்கரையில உட்கார்ந்துருக்கோம் அப்படி மண்ணை அலைந்து கொண்டே இருக்கிறோம் ஏதானும் அதற்கு பயன் உண்டா தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம் கட்டப்பட்டு தண்ணீரூற்றி புல்லை வளர்த்து இருப்பார்கள் நாம் அங்க இருக்கிற எல்லா புல்லையும் பிடுங்கி போட்டுடே இருப்போம் ஒரு பாயை போட்டுக்கொண்டோ அல்லது ஒரு கம்பளியின் மேலோ அமர்ந்திருப்போம் ஒரே ஒரு குச்சி வெளியில வந்திருந்தாலோ இல்லை ஒரு நூல் வெளியில வந்திருந்தாலோ வேணும்னு பேச்சு வாக்கில் அந்த குச்சி குச்சியா வெளியிலெடுத்தோ நூல் நூலா வெளியிலெடுத்தோ மொத்த பாயலையும் வீணாக்கி இப்ப நான் சொன்னேன் இந்த மூணு செயல்கள்னாலே எதான உபயோகம் உண்டா ஏதேனும் பயன் உண்டோ ஆழ்வாளர் சாதிக்கிறார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் இந்த செயல்கள் கரும்பும் போது பயனற்றவை உண்மை அப்படிங்கறதுக்காக சாப்பிடவே வேண்டாம் தூங்கவே வேண்டாம்ங்கிற பேச்சு கேட்ப நாம வரல இப்ப ஒரு சொல்ற உபதேசத்தை இரண்டு நிலைகளில் பார்ப்போம் ஒன்று இவ்வுலகத்துல நாம சில சாதிக்கணும்னு நினைச்சிருக்கோம் வேலையில நல்லா இருக்கணும் பணம் சம்பாதிக்கணும் குடும்பம்ன்னா இருக்கணும் குடும்பத்தை நாம நன்னா ரஷிக்க வேணும் இதை நடத்துறதுக்கு கூட பயனில்லாத செயல்களை தவிர்த்தால் தான் முடியும் அடுத்த நிலைக்கு போனால் முக்தி அடைய வேண்டும் வைகுண்டத்தை அடைய வேண்டும் அதற்கு எதாம் பயன்படாதோ அத்தனையுமே விட்டுவிட வேண்டும் ஆனா ரெண்டாவது நிலை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா உலக இன்பமே பயனில்லை குடும்பமே பயன் இல்லை நாம் உண்ணுவதோ தூங்குவதோ இதுகள் கூட உடலை பேணுவதற்காக கூடாது ஆத்மா முக்தி அடைவதற்காக இருக்க வேணும் இது ரிஷிகளுடைய உபதேசம் அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தெரிச்சு போகும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லோகத்தில் நாம வாழ்க்கை வாழ்கிறோமே அதற்காவது பயனுள்ள செயல்களை செய்கிறோமா நம்முடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை சரியே பொழுதுபோக்குகிறோமா என்னால் அப்போதும் பயனில்லாத பலவற்றை செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்வதை விட பயனில்லாத பலவற்றை பேசுகிறோம் பேச்சால கடறதுதான் நாம் அதிகம் அதை சுருக்க வேண்டாமோ யாகினும் சொல்லிழுக்கு பட்டு என்று தமிழருடைய வார்த்தை யா எது காத்தாலும் காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் தேவையானதை பேச வேண்டும் தேவையானவர்களிடத்தில் பேச வேண்டும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் நடத்த போறார்னு சொன்னால் அதை தவிர மற்ற அது பேசி பிரயோஜனம் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்ய அவரிடத்திலேயே இன்னொரு விஷயத்த பேசி பிரயோஜனம் கிடையாது ரொம்ப லாஜிக்கலா நம்ம யோசிச்சுக்க வேண்டிதான் யார் யாரிடத்தில் எந்தெந்த வேலையை ஒப்படைக்கணுமோ அதைத்தான் செய்யணும் யார்கிட்ட எதை பேச வேண்டுமோ அதைத்தான் பேச வேண்டும் சில பேரை பார்த்துன்னா நமக்கு சம்பந்தமே இல்லாத பல பேச்சுக்களை பேசுவார் இல்ல எடுத்துன்றிருக்கிற காரியத்துக்கு தொடர்பே இல்லாமல் வேற எதையோ பேசுவார்கள் ஒரு செயல் ஒருத்தரால செய்யப்படணும்னால் அவர்கிட்ட அதை பத்தி பேசாமல் யார்ட்டையோ கொடுத்துருக்கிற வேலையை பத்தி பேசுவார் நாம சட்டுன்னு போன் எடுக்கிறோம் என்ன பேசணுமோ பேசிட்டு முடிச்சுடணும் அப்படி இல்லாமல் இங்கு சென்றது அங்கு சென்றது நம்ம அண்ணன் தம்பி மாமியார் உரஹத்தி நாத்தனார் எதை பத்தியோ பேசி கொண்டு போகணும்னா இப்பெல்லாம் யாருக்கும் அதுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது நமக்கு வேண்டியதை பேசணுமா வேலை முடிஞ்சதா நன்னா இருக்கும் மட்டும் பேச வேண்டும் அதனால பயனில்லாத்த தவிர்த்து விட வேணும்னு சொல்லுகிறார் ஏன்னா செயல் வீணாக போகும் எந்த கம்பெனியா எடுத்துங்கோ ஏபிசி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அது இன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா அதை சொல்லியிருக்காரு வேலை செய்யறோமோ அதுல எல்லா வேலையும் அந்த கம்பெனி ப்ராஃபிட் வர்றதுக்காக இருக்காது நிறைய வேலைகள் நிறைய செலவினங்கள் வீணாகவே போகி கொண்டு இந்த ஏ பி எதுக்காக கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றோம் ஏதோ ஒரு சர்வீஸ் கொடுக்கறோம் அந்த சர்வீஸோட ரிலேட் பண்றாப்புலதான் எல்லா காஸ்ட்டுமே இருக்கணும் ஆனா நார்மலா அந்த மாதிரி இருக்காது நாம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதுக்குன்னு நாம அசைன் பண்ணக்கூடிய செலவினங்கள் செலவு இருக்கும் ஆனா அதை தவிர நிறைய செலவு இருக்கும் அந்த செலவு பண்ணிருக்கமே இதனால வரவு எதற்கு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது எந்த சர்வீஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனா அது மாட்டுக்கு செலவு அழிஞ்சின்றே இருக்கும் அப்ப இந்த செலவத்தனி வீண் செலவு தானே கனெக்ட் பண்றதுன்னே தெரியலே தெரியல அப்ப ஒரு வருவாய்க்கும் ஒரு செலவுக்கும் தொடர்பு இருந்தால் தாராளமா லாபம் பார்த்துடலாம் வருவாய்க்கு தொடர்பே இல்லாத செலவு இருந்தா அதே போல நம் வாழ்க்கையில் எதை சாதிக்க வேணும்னு நினைக்கிறோமோ அதற்கு தகுந்த செலவு அதற்கு தகுந்த பொழுது அதற்கு தகுந்த செயல்கள் அப்படி இல்லாமல் ஏதேதோ செயல்களை செய்து கொண்டிருந்தால் யார் வீணான செயல்களில் ஈடுபடுகிறானோ அவன் முட்டாளே என அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் ஆற்றலையும் சரிவர பயன்படுத்தவில்லை ஆகையால் சம்சாரதி கிருத்தியானி செயல்களை வீணாக்குகிறான் இத விஷ்ணு புராணத்தில் பராசர மகர்ஷி சொல்லும் போது எந்த ஒரு வித்யை பிரம்மத்தை பெற்று கொடுக்குமோ அதுவே சிறந்த வித்யை எந்த செயல் பிரம்மத்தை அடைவிக்குமோ அதுவே சிறந்த செயல் ஏதேதோ செயல் புரிகிறோம் ஆனா பிரம்மத்தை அடையறதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னா தவிர்த்துடுங்கிறார் எதையோ படிக்கிறோம் ஆனா பகவான தெரிஞ்சுக்கத்துக்கும் ஆத்மா உற்பத்தி அறிவதற்கும் அந்த படிப்புக்கும் தொடர்பு கிடையாது பொழுத உள்நாக்காதேன்னு சொல்றார் ஆனாலே பயனில்லாத செயல்களை செய்யலாமா அறுபதனாயிரம் பிள்ளைகள் சகர மன்னவனுக்கு பிறந்தார்கள் ஒண்ணுமே அவளால பிரயோஜனம் இருக்கல கடைசியில சகர சக்கரவர்த்தி பெரிய யாகம் பண்ண தொடங்கி அஸ்வமேதையாக சில குதிரையை ஓட்டி விட்டு அந்த குதிரையங்கோ பாத்தாளத்துக்கு போய் இருக்க கதிலாச்சாரியர் பக்கத்தில் நின்று இருந்தது இவர் தான் இதை திருடி ஒழித்து வைத்திருக்கிறார் போலும் என்னை இந்த அறுபதனாயிரம் பிள்ளைகளும் ஹோனு சத்தத்தோட கத்தி வில்லு எல்லாத்தையும் எடுத்து கதிலரை எதிர்க்க முற்பட அவர் கஞ்சரந்து பார்த்தார் மொத்த பேரும் சாம்பலாக கீழே சரிந்தார்கள் இப்போ அறுபதனாயிரம் பேருடைய செயலும் வீண் ஆனா இவள் அப்புறம் சாப்ப பண்றதுக்குள்ளே அந்த குடும்பம் பட்ட பாடு அம்சுமான் முயற்சி எடுத்தான் ஆகாயத்திலிருந்து கங்கையை கீழே கொண்டு வர முடியல அடுத்து திலீபன் முயற்சி முடியல அடுத்து பகீரத்தன் முயற்சி ஆகாசத்திலிருந்து கங்கை கீழே வந்தால் சாம்பல் பேரிலே பெய்து சாப ஏற்பட்டது அப்ப ஒரு ஒரு செயலை ஒழுங்கா பண்ணிவிட்டான் அறுபது பேர் சேர்ந்து செயலையே வீணாக்கி விட்டார்கள் அல்லவா நம்பர் கூட இருக்கிறதுனாலயோ காரியம் நடந்து விடாது செயல் இருக்கணும் ஒரு நிலைப்பாடாக நன்கு நம்முடைய புத்தியை ஒரு நிலைப்படுத்தி செயல்களை வீணாக்காமல் இருக்கணும் சீட்டையை சந்திப்பது ராமனிடத்தில் வந்து அவள் செய்தி அந்த உறுதி மாறல அதுக்கு இடஞ்சலா எது வந்தாலும் அந்த செயல்கள் அவர் ஈடுபடவே இல்லையே ஆகையால் சம்சாரயதி கிறிஸ்தியானி சர்வத்திர விசிகிச்சை எங்கும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது அதுவும் குடும்பத்துக்குள் இது பெரிய ஆபத்தை விளைக்கும் சந்தேகம் வராப்பல் இருந்தால் தவறில்லை உடனே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் கணவனை பற்றி மனைவிக்கோ மனைவிய பற்றி கணவனுக்கோ தந்தை பெற்றோரை பற்றி பிள்ளை பெண்ணுக்கோ பிள்ளை பெண்ணை பற்றி பெற்றோருக்கோ எந்த சந்தேகம் இருந்தாலும் பேசி விடுவது நல்லது எந்த பொண்ணையும் மறைப்பதனாலே புண்ணு ஆறுவிட போவதில்லை அந்த புண்ண நன்கு ரண சிகிச்சை பண்ணி மருந்து போட்டு கட்டு கட்டினாத்தான் அது ஆறுமே தவிர மூடி மூடி வச்சிருந்ததுக்காக பொண்ணு ஆறுவிட போறான் சந்தேகம் ஏற்பட்டால் கண்டிப்பா பேசி தீர்த்துக்கணும் அதுக்கு பேசி தீர்க்கலாம் சந்தேகம் ஏற்படும் பேசுவதே சண்டையில போய் முடிஞ்சு போய்டும் அப்ப வாழ்க்கை வாழறோம் வாழ்க்கையே ஒரு நம்பிக்கையான இருக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறச்சு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது ஆறரை வரைக்கும் பாரதத்தில் தர்மம் பார்க்க போறோம் ஆறிலிருந்து ஆறரை மணிக்குள்ளாக லோகத்துல என்னென்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியாது ஆனா நாம நினைச்சுக்கிறோம் கண்டிப்பா ஆறுக்கு ஆரம்பிப்போம் ஆறரைக்கு முடிப்போம் என்ன நிச்சயம் அப்ப இதுல சந்தேகமே வரல தாராளமா நான் இருக்க போறேன் நினைச்சுக்கிறோம் ஆனா ஏன் மற்ற பேர் நடக்கறதுல மட்டும் சந்தேகப்படணும் சந்தேகமே பட வேண்டான்னு சொல்லல ஆனா சாதாரணமா ஆறு சந்தேகப்படுவா காவலாளிகள் சந்தேகப்பட வேண்டும் இவர் குற்றவாளியா இருப்பாரா இவர் குற்றவாளியா இருப்பாரா அது நாம யார் இப்ப குடும்பத்துல குற்றவாளிகளை தேடின்றதுலயே சந்தேக கண்ணோட பார்த்த ஒருத்தர் நகர்ந்தாலே எதுக்காக இவர் வராரோ நமக்கு நான் எடுத்துட்டு போடுறதுக்கு வராதுன்னா இந்த மாதிரி யாரு நினைப்பா தெரியுமா தங்களிடத்துல குற்றம் இருக்கிறவாளுக்கு தான் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் தங்களிடத்தில் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டா எல்லாரையும் குற்றம் இல்லைன்னு தான் பார்ப்பார்கள் சில சமயத்தில் சந்தேகப்படாமல் இருக்கிறதுனாலே சில இழப்புகள் நேரிடலாம் அதனால பெரிய தப்பு ஒண்ணுமே வந்து அதுக்குன்னு சந்தேக பட்டு பட்டு கட்டப்படுறதோட இப்ப புதுசா போய் சந்தேக சந்திக்க போறோம் அவர் நமக்கு தெரியாது சந்தேகப்படுறதுல கொஞ்சம் நியாயமான இருக்கு பத்து வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இருக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற சேவ் சந்தேகத்தோடைய பண்ணணும் இவர் இவர்கள் இப்படித்தான் தெரிஞ்சிராதா இன்னார் இப்படின்னு தெரிஞ்ச ஒரு உயர்ந்த காரியத்தை அவரிடத்தை ஒப்படைச்சிட்டு பண்டுவரா பண்ணுவரானு சந்தேகப்படுறது தப்பு அப்ப அவர்கிட்ட அந்த கொடுக்கவே கூடாது அவர்கிட்ட நம்பிக்கையை நம்ம வைக்கவே கூடாது அதுதான் புத்திசாலித்தனம் முனாசோகார் சிரம் கரோதிக்க அப்போதே முடிக்க வேண்டுமோ நேரம் கடக்க கூடாது எந்த கடந்த மாசத்துல கட்டணம் அதுக்குள்ள சிமெண்ட் விலை ஏற்படுறது இரும்பு விலை ஏற்படுறது கூலி ஏற்படுறது எல்லாமே ஏற்படுறது அப்ப நடத்த வேண்டியத உடனே முடிக்க வேண்டும் இன்னொன்னு பாருங்க கடனையோ திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தையோ அப்ப குடுத்துட்டா அந்த வட்டியோட முடிஞ்சிடும் ஆனா அதை வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் பண்ணுவோம் வச்சுக்கோம் பாருங்க வட்டி ஏறி கொண்டே போறது வட்டிக்கு வட்டி வந்து மூணாவது ஏதோ ஒரு செலவு ஏதோ ஒரு கான்பரன்ஸ் நடத்துறோம் பெரிய மகாநாடு ஏதோ ஒரு கோவில்ல உற்சவம் நடத்துறோம் அப்படின்னா அதன் கணக்கு வழக்குகளையும் அப்பப்போது முடித்து விட வேண்டும் நம்ம வீட்டுல கல்யாணம் பண்றோம் கல்யாணத்துக்காக கணக்கெடுக்க போறோம் இப்போ என்ன யாராருக்கு பணம் கொடுக்கணுமோ ஒரு நாள் அதுக்குன்னு மெனக்கட்டாலும் சரி மொத்தத்தையும் கொடுத்தா அப்பவோட முடிச்சோன்னு இத பெண்டிங் வச்சோன்னு அது என்னவா கிளைம் வரும் அது கூடிப்படலாம் நூறு செலவழிக்க வேண்டிய ரூபாய் அப்ப சீக்கிரம் செய்ய வேணும் விபீஷணம் சுக்ரீவன் பிரார்த்திக்கிறான் நிவேதகமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இதோ விபீஷணன் வந்திருக்கிறேன் அப்படிங்கறத சீக்கிரமா போய் சொல்லு சுக்ரீவா நான் வந்திருக்கேன் நேரம் கிடத்தாதே சுக்ரீவன் சொன்னான் ராமன் சக்கரவர்த்தி நீ என்ன அவனுடைய விரோதியனுடைய தம்பி நீ வந்திருக்கிறத நாலு நாள் கழிச்சு சொல்றேன் என்னான் சுக்ரீவன் காலதாமதத்தை பொறுக்க மாட்டேன் க்ரம் நிவேதிக நான் வந்திருக்கேன் உடனே போய் சொல்லுங்கிறான் நமக்கு சந்தேகம் வந்துடும் என்ன அவ்வளவு அவசரம் விபீஷணனுக்கு கொஞ்சம் நேரம் கடத்தி ஆற போட்டு தான் பண்ணா என்ன என்ன தோன்ற சொல்லியோ சீக்கிரமே பண்ணணும் ஆனா இப்ப நீங்க ஆறி காசுன்றிருந்தா ஏன் சீக்கிரமானும்னு அடுத்த நாள் பார்ப்போம்